ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் இரண்டு வானவர்கள் இறங்காமல் இருப்பதில்லை அவ்விருவரில் ஒருவர் இறைவா உன் வழியில் செலவு செய்யும் ஒருவருக்கு பொருளை வழங்குவாயாக என்று கூறுவார் மற்றொருவர் இறைவா செலவழிக்காமல் இருக்கும் நபருக்கு நீ அழிவை கொடுப்பாயாக என்று கூறுவார் என நபி சொல்லோ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் குஹாரி ஒன்று நான்கு நான்கு இரண்டு முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம்